நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய ஏசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மண்டாட்டில் மனச்சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் இன் பிரேயர் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர் ஆறாம் அத்தியாயம் பத்து முதல் இருபது வசனங்கள் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத அவைகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் இன்றைய மனப்பாட வசனம் கொலுசையர் நான்காம் அத்தியாயம் இரண்டாம் வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் துதித்தலுடன் ஜெபத்தில் prayer with an alert mind கடவுள் தந்துள்ள அனைத்து போராயுதங்களையும் பயன்படுத்துவதற்கான அடிப்படை சக்தி ஜபத்திலேயே உள்ளது நான் வாசித்த பகுதியிலே ஆறு படைக்கலன்களை குறித்து வாசிக்கிறோம் ஏழாவது படைக்கலன் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் ஜபத்தோடும் என்று துவங்குகிறது அதை சரியானபடி நாம் வியாக்கியானிக்க வேண்டுமானால் இந்த ஆறு ஆன்மீக படைக்கலன்களையும் நாம் சரிவர சக்தி வாய்ந்த முறையிலே பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கான அடிப்படை ரகசியம் ஜபத்தில் தான் இருக்கிறது எனவேதான் நமது முழங்கால்களை முடமாக்கவும் சிந்தையை சிதறடிக்கவும் சத்துரு தன்னாலான அத்தனையும் செய்வான் ஆனாலும் அவனது தாக்குதல்களுக்கு நாம் பலியாகாமல் தாக்குதல்களை மேற்கொள்வது எப்படி என்று இன்று சுருக்கமாய் நாம் தியானிப்போம் முதலாவது ஜபத்திற்காக மிகுந்த புத்துணர்வோடு இருக்கும் நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் ஆவி ஆன்மா அத்தனையும் ஜபத்தில் ஈடுபடுகின்றன பிதாவோடு தனித்திருக்க இயேசு அடிக்கடி அதிகாலை வேலையை தெரிந்து கொண்டார் இருட்டோடு எழுந்து அவர் ஜபிக்க வராந்தரமான இடத்திற்கு போய்விடுவார் சூரியன் உதிக்கும் முன்னதாகவே பல நேரங்களை சைனா இன்லாந்து இயக்கத்தின் பவுண்டர் ஆகிய ஹட்ஸன் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் தனித்தியானத்தில் செலவிடுவாராம் அவரது காலை தியானத்தின் போது அவரை சூரியன் காண்பது அறிதாம் இரண்டாவது ஜபம் என்றால் அது கிருபாசனத்திற்கு நாம் செல்லும் ஒரு பயிற்சியாகும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே திரும்ப சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலேயே அங்கு சேரும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது அந்த இரத்தத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் குறித்த தெளிவான நினைவு நமக்குள் எப்பொழுதும் இருக்குமானால் சத்ருவின் சதிகளை சாதாரணமாக நாம் சங்கரிக்கலாம் இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை வாயினால் அறிக்கையிடுகையில் அவன் நடுங்குவான் இதோ ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன் எப்ரேயர் நான்காம் அத்தியாயம் பதினான்கு முதல் பதினாறு வானங்களின் வழியாய பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணிய அடி உறுதியாய் பற்றி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிவிக்கக் கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆகையால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் நம்ம இன்னொரு வசனமும் தெரியும் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதினொன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொண்டார்கள் இந்த இரத்தத்தை குறித்த நினைவு நம்மை விட்டு ஜபத்திலே அகலவே கூடாது மூன்றாவது நமது ஜபங்கள் துதியில் பிரேஷ் ஆராதனையில் தொழுகையில் ஸ்தோத்திரத்தில் பொதிந்திருக்க வேண்டும் கடவுள் துதிகளின் நடைவில் வாசம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் இருபத்தி இரண்டு வாசிக்கிறோம் இவ்விதம் அதிகமாய் நாம் தேவ பிரசன்னத்தை உணரும்போது ஜப ஆவியல் அப்படியே தொலைத்து விடுவோம் அப்படி தொலைத்து விடும் பொழுது மனச்சிதறல் எளிதில் மேற்கொள்ளப்படும் எனவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்ரத்தோட கூடிய ஜபத்தினாலும் அதை பொதிந்து என்வெலப் யுவர் ப்ரேயர் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவர் எழுதினார் அப்படியே நவநாபர்களில் அதாவது அந்நிய பாஷையில் ஜெபிப்பதும் நம்முடைய மனச்சிதறலை தவிர்க்கும் ஏனென்றால் அந்நிய பாஷைகளை நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது அந்நிய பாஷைகளை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய மனது பயனற்றதாயிருக்கும் மனதிற்கு அதிகமாக புரியாது ஆனால் அந்த மனச்சிதறலை நாம் தவிர்த்து நாம் ஆவிக்குள்ளாக ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கிருபையான ஒரு ஏது நான்காவதாக ஜபத்தில் ஒரு குறி இல்லாதிருக்கும் பொழுதும் மனம் சிதற அதிக வாய்ப்பு உண்டு எனவே ஒரு ஜப பட்டியல் வைத்து கொண்டு தெளிவான ஒவ்வொரு குறிப்புக்காக நாம் ஜெபிப்பது ஒரு நல்ல முறை ஜபத்தில் கண்களை மூட வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் கட்டுளை இல்லை பக்தன் ஆஸ்வால் ஜேஸ்மித் அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஏறக்குறைய இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர் தமது ஜப அறையில் அங்கும் எங்கும் நடந்து கொண்டு சத்தமாக ஜெபிப்பார் சத்தங்களும் சந்தடிகளும் இல்லாத ஓரிடத்தை ஜபத்திற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கதவை பூட்டி ஜபீங்கள் என்று சொன்னது சும்மா இல்லை ஒருவேளை உங்களுடைய வீடு சின்ன வீடு ஜபத்திற்கென்று ஒரு ஜப என்று உங்களுக்கு இல்லை என்றால் ஜப அறை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஜபத்திற்கென்று ஒரு மூலையை தெரிந்து கொள்ளும் அங்கேயே போய் நீங்கள் முழங்காலிட்டால் யாரும் உங்களை தொந்தரவு போடக்கூடாது என்பது நிச்சயமாக இருக்கட்டும் ஜபம் ஓர் உரையாடல் திறந்த வேதத்தோடு ஜபிப்பதை நான் மிகவும் பயனுள்ளதாக கண்டிருக்கிறேன் அடிக்கடி வேதத்தை திறந்து வைத்து கொண்டு நான் முழங்கால் போட்டு வாசிப்பேன் ஜபிப்பேன் ஜபிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன் ஜபிப்பேன் ஜபிப்பேன் வாசிப்பேன் இப்படித்தான் தானியல் எலைமையா புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு உபவாசம் பண்ணி ஜபிக்கும் பொழுது ஆண்டு அவர் செய்யப்போகிற எதிர்கால காரியங்கள் அவனுக்கு மிகவும் தெளிவாக விளங்கிற்று ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் மேற்சொன்ன இந்த நான்கு காரியங்களையும் நீங்கள் கைப்பிடித்தாலும் அப்பியாசித்து பார்த்தாலும் இன்னும் சில வேலைகளிலே மனச்சிதறல் வரலாம் சிந்தையை சிதறடிக்க உங்களுக்கு எவ்விதமான எண்ணங்கள் வருமானால் உடனே அவற்றை நீங்கள் சிறைப்பிடிக்க வேண்டும் அதை சிந்திக்க நேரம் தரவே கூடாது சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி கிறிஸ்துவின் நாமத்தில் என்ற சொற்றொடரே ஜபத்திற்கு அடித்தளமும் அதிகாரமுகும் இதை ஜப நேரம் முழுவதிலும் மறக்க வேண்டாம் இரவரன் ஐஜே ஐயாத்துறை ஐயர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முறை வாழ்ந்தவர்கள் இவர் ஒரு ஐஎம்எஸ் மிஷனரி அவர்தான் இந்த ஜபத்தை கேட்கும் எங்கள் தெய்வாக இந்த பாடலை ஏற்றியவர் அவருடைய பாடலிலிருந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிந்த ஒரு கவி சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனதாக்கோ மானமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோ இடைவிடாமல் செபம் பண்ணுங்கள் துதித்தலுடன் ஜ வெளிப்போடுங்கள் டிவோட் யோர் செல்ஸ் எங்கள் மகாபரிய தேவனே ஜெபிக்க அழைத்தவரே உங்களுடைய குமாரன் மூலமாக எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே ஆவியான ஒரு ஜபத்தில் நாங்கள் பலவீனமாய் இருக்கிற பகுதிகளிலும் வேலைகளிலும் எங்களை பலப்படுத்துகிறவரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான நாங்கள் இப்பொழுதும் உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் எங்களுடைய ஜப வாழ்க்கையை பலவீனமாக்க வேண்டும் அதை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு கர்த்தாபை யுகா யுகாமாய் எத்தனையோ திட்டங்களையும் எத்தனையோ சதிகளையும் செய்து கொண்டு வருகிறவன் எங்களையும் அவன் விட்ட பாடில்லை ஆனாலும் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவசன சாட்சியின் மூலமாக கிடைக்கிற நல்ல ஆலோசனைகளை கொண்டு அவனை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தாரும் ஜபமே ஜீவன் ஜபமே ஜெயம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாகி விடட்டும் கத்தாவே எங்களிலே ஜப வாழ்வில் குண்டியிருக்கிற எவராவது இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார் மற்ற காரியங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மோடு பேசுகிற இந்த பரிசுத்த பரபச பழக்கமாகிய ஜபத்திற்கே அர்ப்பணிக்க அவர்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய வார்த்தையில் உள்ள தெளிவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே